بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا فتبهنوا ان تصيبوا قوما بجهاله فتصبحوا على ما فعلتم نادمين وقال النبي عليه الصلاه والسلام கதா بالمري كذبا ان يحدث بكل ما سمع صدق رسول الله صلى الله عليه وسلم الا وتر ارؤلاءنم نஹரற்றன்บุรีอนุماغியா இல்லமல்ல الله سبحانه وتعالى വнике അനേതു പഗലും ഉരിതാവുഹ اللهവിனால் படைத்த உலகத்திற்கு അനിപേവേക്കപ്പെട്ട മനുദീനതർക്ക് സീരാന നേരാന നൽവലിയേ കാട്ടുവദർകാരക அல்லாஹினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் தீர்க்கதர்சிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக உலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் ஒரு தீயவன் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் முதல்ல அதை தீர விசாரித்து பாருங்கள் அறியாமையின் காரணமாக அதாவது குற்றம் செய்யாத தீங்கிழைக்காத ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் பழி போடுவதற்கு என்ன செய்யுங்க அப்படி அலசி ஆராயாமல் நீங்கள் அந்த செய்தியை பகிர்ந்து அந்த செய்தியை மற்றவர்களுக்கு என்றால் நீங்கள் செய்த வேலைகளுக்காக வேண்டி பின்னால் கை வேண்டிய ஒரு நிலமா வரும் என்பதை அல்லாஹூ சுபான கூறுகின்றான் இந்த காலத்திற்கு மிகவும் புரிந்த கூடிய ஒரு ஆயர் எந்த ஒரு செய்தியாக சரி முதலாவது அதை அனுப்பியது யாரு யாரிடத்திலிருந்து வந்தது எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எந்த இடத்திலிருந்து வந்திருக்குது ஏனென்றால் இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சில நேரங்கள் ரொம்ப ஆச்சரமாக இருக்கும் ஏதாவது ஒரு இன்சிடன் நடந்திருக்கும் ஆனால் இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னால் நடந்த இன்சிடனை நேற்று நடந்ததை போன்று நடந்ததை போன்று நடந்ததை போன்று பேசியதை போன்று பல வருடங்களுக்கு செய்திகளை நம்முடைய சில சகோதரர்கள் போட்டு மக்களை குழப்பிக் கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம் அதனால நபியுடைய ஹதீஸ் என்ன ஒரு மனிதன் பொய்யனாக இருப்பதற்கு இதுவே போதும் ஒரு மனிதன் பொய் சொல்வதற்கு போதும் அவருடைய அறிவிப்பதுடன் நம்மை வைத்துக் கொள்ளும் இந்த செய்தியுடைய அவசரம் என்ன இந்த செய்தியுடைய முக்கியத்துவம் என்ன இதை பகிர்வதின் மூலமாக நலவுகள் அதிகமா கெடுதிகள் அதிகமா இதை பகிர்வதின் மூலமாக நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முழு சமூகத்திற்கும் செலவேட கெட்ட பெயர்கள் வரலாம் இதன் மூலம் சமூகம் பாதிக்கப்படலாம் இதன் மூலம் சமூகத்திற்கு உள்ள அந்த நல்ல பெயர்கள் அதற்கு குறைவு ஏற்படலாம் அதனால் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி முதலாவது அதனுடைய உண்மை தன்மையை நாம் விளங்க வேண்டும் அதனால தான் அவர்கள் கூறுவார்கள் இன்று நாம் பார்க்கலாம் இந்த சோசியல் மீடியா வந்ததின் பின்னால பாதுகாக்கப்பட வேண்டிய எத்தனையோ செய்திகள் இந்த பகிரங்கமாக வந்துவிட்டது சாதாரணமான செய்திகள் இல்ல எல்லாம் மன்னிக்க வேண்டும் அறைகளுக்குள்ள ரூம்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த ரகசியமான சில நடவடிக்கைகள் சில பேச்சுக்கள் சில செயல்களை கூட ஒரு சிலர் வீடியோ பண்ணி அதை சோசியல் மீடியாக்களில் போட்டு அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடிய அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் நம்முடைய இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ரொம்ப கவலையான விடயம் நவியோர்கள் சொன்னார்கள் ஒரு மகிழ்ச்சியில் பேசுற பேச்சு அந்த மஸ்ஜிது சில பேச்சாக உதாரணமாக ஒரு மஸிதாக இருக்கலாம் அல்லது ஒரு இஸ்லாமிய நிறுவனங்களாக இருக்கலாம் பாடசாலைகளோ மதுரசா மதரசாக்களோ அல்லது நிதி நிறுவனங்களாக இருக்கலாம் அதில் பேசப்படக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் அமானிடம் அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை ரெக்கார்ட் பண்ணவும் முடியாது அங்கே உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதை வீடியோ பண்ணவும் அங்கே இருக்கிறவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த வீடியோ பண்ணியதை மற்றவர்களுக்கு பகிரவும் முடியாது அவ்வளவு முக்கியமான ஒரு கருத்தை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தியும் கூட இன்று நாம் பார்க்கலாம் சர்வசாதாரணமாக அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுக்கு விளங்காமல் அவர்கள் பேசுற பேச்சு அங்கே நடக்கிற சில காட்சிகளை அவசரமாக திருட்டுத்தனமாக அதை ரெக்கார்ட் பண்ணி அதை வீடியோ பண்ணி அதை மக்கள் மயப்படுத்தி கொண்டிருப்பதை பெரிய சாதனை போன்ற நினைக்கின்றார் கண்பிற்குரிய நேர்களே தாய்மார்களே சகோதரிகளே பெரியார்களே அதனால நாம் ஒவ்வொருவரும் பாரதூரத்தை விளங்க வேண்டும் ஏனென்றால் இவைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டும் நாம் அனுப்பக்கூடிய செய்தியின் மூலமாக நலவுகள் நடந்தால் பரவாயில்லை ஆனால் அதன் மூலம் கெடுதிகள் நடக்குது பாதங்கள் நடக்குது தப்புகள் நடக்குது அதன் மூலம் பல மனிதர்களுடைய உள்ளங்கள் குமுருது அதன் மூலம் பலர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படுது ஏனென்றால் சில நேரங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அதை சகித்து கொள்ள முடியாமல் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவசரப்பட்டு தற்கொலை செய்த பல நிகழ்வுகளை கடந்த காலங்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இஸ்லாம் என்ன கூறுது என்றால் நல்ல விடயங்களை நீங்க பறக்கலாம் ஹயரான விடயங்களை பகிரலாம் ஏன் அதை பார்த்து மற்றவர்களும் அந்த நல்ல வேலைகளை செய்யலாம் என்பதற்காக ஆனால் தவறான பாவமான குற்றமான அல்லது ஒழுக்க கேடான ஒரு விடயத்தை நீங்கள் பரத்துவதன் மூலமாக அதை பார்த்து யாராவது அந்த தவறான அந்த குற்றமான அந்த ஒழுக்க கேடான வேலைகளை செயல்களை இவர் செய்ய ஆரம்பித்து இதை யார் யார் அனுப்பினார்களோ அவர்களுடைய அவர்கள்தான் இந்த பாவங்களை செய்தவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் சுமக்க வரும் நபி அவர்களுடைய மிக தெளிவான ஹதீர் மந்த ஆ யாராவது ஒரு நல்லதின் பக்கம் அழைக்கிறார் நல்ல விஷயத்திற்கு வழிகாட்டுகின்றார் அந்த நல்லதை யார் யாரு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய கூலியும் இந்த முதல் மனிதருக்கு கிடைக்கும் இதற்கு மாற்றமாக மந்தா பலாலா தவறான மோசமான வழிகட்ட ஒன்றிற்கு ஒருவர் ஒருவளை அழைக்குகின்றார் ஒரு காட்சியை போடுகிறார் அதை யார் யாரு செய்வார்களோ அந்த அதை செய்த அனைவர்களுடைய பாவங்களில் இருந்து ஒரு பங்கு இந்த முதலாவது இந்த பாவத்தை அனுப்பியவன் அறிமுகம் செய்தவனுக்கு வந்து சேரும் இந்த அளவுக்கு என்றால் குரான்ல மிக தெளிவாக வருது ஹாபில் காபில் இரண்டு பேர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் அதமாலி சலாத்து சலாம் அவர்களுடைய ஒரு மகன் ஹாபில் இன்னும் ஒரு மகன் காபில் இந்த அவர்களுடைய அந்த ஆவுல அதை மனைவி ஹவா அலேஹு அவர்களுக்கு அந்த ஆரம்ப வேலையில அல்லாஹுடைய ஏற்பாடு என்ன ஒரே சூழலே இரண்டு குழந்தைகள் பிறக்கும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பிறக்கும் முதல் சூழலே பிறக்கிற ஆண் இரண்டாவது சூழிலை பிறக்கிற பெண்ணையும் இரண்டாவது சூழல பிறக்கிற ஆண் முதல் சூழலை பிறந்த பெண்ணையும் திருமணம் முடிக்க வேண்டும் ஏனென்றால் உலகத்துல வேறு யாரும் மனிதர்கள் யாருமே இல்லை என்பதனால அந்த காலத்துடைய மார்க்கத்துல சரியாக அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இந்த காலத்தில் இதற்கு முற்றிலும் தடை அந்த மாதிரி முடிக்கவே முடியாது சகோதர சகோதரிகளாக மாறிபடுவார்கள் உலகத்தில் மனிதர்கள் வேறு யாரும் இல்லை என்பதனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது இப்பொழுது ஹாபிலுடன் ஒரு பெண்மணி பிறக்கு காபிலுடன் இன்னும் பெண்மணி பிறக்கு சென்றால் ஹாபில் காபிலுடன் பிறந்த பெண்ணையும் காபில் ஹாபிலுடன் பிறந்த பெண்ணையும் முடிக்க வேண்டும் ஆனால் காபீர் என்று சொல்லக்கூடியவன் பிடிவாதம் பிடிக்குகின்றான் தன்னுடைய சகோதரன் ஹாபிலுடன் இருக்கிறாள் தன்னுடன் சேர்ந்து பிறந்த சகோதரி அழகுள்ளவளாக இருக்கிறாள் அதனால் ஹாபீலுடன் பிறந்த பெண்ணை முடிக்க மாட்டேன் என்னுடன் பிறந்த சேர்ந்து பிறந்த அந்த பெண்ணை தான் நான் முடிப்பேன் என்று அடம் தன்னுடைய தந்தை ஆதமலி சலாத்தலம் அவர்கள்ட்ட வந்து முறைப்பாடு இதை பற்றி கூறுகின்றான் சொல்லிவிட்டார்கள் இறை உத்தரவோ இதற்கு மாற்றமாக செய்வதற்கு அனுமதி இல்லை ஆனால் நீங்கள் இரண்டு பேர்களும் வேணும் என்றால் குறுபாணி கொடுங்கள் யாருடைய குரூபாணியை அல்ல ஏற்றுக் அவர்கள் விரும்பிய பெண்ணை முடிக்கலாம் அந்த காலத்துடைய குர்பானியும் வித்தியாசம் இந்த காலத்தில் மாதிரி அல்ல யாரு குருபான் கொடுக்குகின்றார்களோ அவர்களுக்கு விருப்பமான பொருளை ஒரு மலை உச்சியிலே கொண்டு போய் வைக்க வேண்டும் யாருடைய குர்பானியுடைய பொருள் ஏற்றுக் கொள்ளப்படுமோ அதை ஒரு நெருப்பு உண்டு வந்து எரித்துவிடும் கரித்து விடும் இப்பொழுது ஹாபியுடைய குர்பானியுடைய பொருள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஹாபியுடைய குர்பானுடைய பொருளை நெருப்பு வந்து சாப்பிடவில்லை அதனால் அது நிராகரிக்கப்படுகின்றது அதனால் ஆத்திரப்பட்ட காபில் சொன்னான் தன்னுடைய சகோதரன் அல்ல இந்த சருத்திரத்தை சொல்லாவிட்டால் உலகத்தில வேறு யாராலும் இதை அறிய முடியாது விளங்க முடியாது இப்பொழுது அல்லாஹ் குரான்ல கூறுகின்றான் إذا قربا قربانا فتقبل من أحدهما ولم يتقبل من الآخر قال لأكتول أنك قال إنما يتقبل الله من المتقين آدم لديه مهن مارخ لديه وراء لغاية أتبا إذا قربا قربانا رندي پير مير قربان پرولي ملتبدي تيويت تارخل ஒருவருடைய குருபான் ஏற்றுக் கொள்ளப்படுகிறது மற்றவருடைய குர்பான் நிராகரிக்கப்படுகின்றது நிராகரிக்கப்பட்டவர் சொன்னார் காலலாக்கு உன்னை நான் கொலை செய்ய போகிறேன் அந்த நேரத்திலும் இலை கலியாக்கு நீ என்னை கொலை செய்ய உன்னுடைய கையை நீட்டினாலும் நான் உன்னை கொலை செய்ய என்னுடைய கையை நீட்ட மாட்டேன் நானும் நீட்டினா நீனும் கொலைகாரன் நானும் கொலைகாரன் அதனால ரெண்டு பேருமே குற்றவாளிகளாக மாறி விடுவோம் நீ வேண்டும் என்று என்னை கொலை செஞ்ச கையை நீக்க மாட்டேன் மிக நீண்ட ஒரு பெரிய வரலாறு ஜனாதாவை என்ன செய்ய என்று தெரியாமல் அவருடைய கழுத்திலே வைத்து தூக்கி அழைந்து தெரிகின்றார் அந்த நேரத்தில் தான் பபா சல்லாஹோராபன் ஒரு காகத்தை அல்ல அனுப்பி ஒரு காகம் மற்ற செட்ட காகத்தை எவ்வாறு குழியை தோண்டி அது மறைக்க அதை புதைக்குகின்றதோ இதை பார்த்த தன்னுடைய சகோதரன் குரான் கூறுகின்றது அதனால் உடல்கள் பூமியில் புதைக்கப்படணும் அடக்கப்படணும் என்பதை அவர்களுடைய மகன்மார்களுடைய வரலால் இருந்து அல்லாஹு ஞாபகப்படுத்திவிட்டான் சொல்லிக்கொண்டு வருகிறோம் என்றால் உலகத்தில் முதலாவது கொலையை அறிமுகம் செய்தது காபில் அதனால உலகத்தில் எத்தனை ஆயிரம் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த கொலைகளில் ஒரு பங்கு அந்த முதல் கொலையை அறிமுகம் செய்த காபிலுக்கு போய் சேரும் என்று நம்பியவர்கள் சொன்னதை போன்று இந்த சோசியல் மீடியாக்களில் யார் யாரு புதிய புதிய பாவங்களை புதிய புதிய தவறுகளை புதிய புதிய குற்றங்களை முத முதல்ல யார் அறிமுகம் செய்கிறார் அதை அவர்கள் சாதனையாக நினைக்கலாம் அதை பெரிய ஒரு காரியமாக பெருமைக்குரிய விடயமாக நினைக்கலாம் ஆனால் அவர் விளங்கிவிட்டால் அது உண்மையிலேயே சரியாக தடுக்கப்பட்ட பாவமாக குற்றமாக இருந்து விட்டது என்றால் அதை செய்யக்கூடியவர்களுடைய பாவங்களில் இருந்து ஒரு பங்கு இந்த முதலாவது நபருக்கு வந்து சேர்ந்துவிடும் அதனால இதன் மூலம் சில கயிறுகள் நலவுகள் நடக்குகின்றது ஆனால் மறுமுனையில் இதனால பலவிதமான பாவங்களை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு அதனால கத்தியை போன்று தான் இந்த நம்முடைய மொபைல் போன்களாக இருக்கலாம் நம்முடைய கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற இந்த தொலை தொடர்பு சாதனங்களாக இருக்கலாம் இதை மிகவும் கவனமாகத்தான் நான் பாவிக்க வேண்டும் ி வந்தாலும் அதனுடைய நண்பகத்தன்மை யாரை பற்றி உண்டான ஒரு தவறு ஒரு குடும்பத்தை பற்றி உண்டான தவறு சமூகத்திலே உள்ள ஒரு முக்கியமான நபர் ஒரு அறிஞர் அல்லது ஒரு பட்டதாரி அல்லது ஒரு செல்வந்தர் அல்லது ஒரு ஆளின் அல்லது ஒரு அரசியல் உள்ள முக்கியமானவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு செய்தி வந்து அந்த செய்தியை நாம் எவ்வாறு எடுக்க வேண்டும் என்றும் குரான் நமக்கு அவர்களுடைய மனைவிமார்களில் உள்ளவர் நம்முடைய தாய்மார்களில் உள்ளவர்கள் தான் அம்முல் ஆயிஷா ரபி அன்ஹா அவர்களையும் இந்த சமூகம் விடல்ல அவர்களை பற்றியும் அபாண்டம் சுமத்தியது அவர்களின் மீது வீணான பழியை சுமத்தியது அந்த நேரத்தில் அந்த பழி சுமத்தப்பட்ட நேரத்தில் ஒரு சிலர் இது சரியாக இருக்குமோ என்று நினைத்த நேரத்தில் தான் இந்த சூரத்து நூறில் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குகின்றான் இந்த மாதிரியான செய்திகளை நீங்க உங்களோட காதுகளால செவி மடுத்த நேரத்தில் இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உங்களுடைய காதுகளால் செவி மடித்த நேரத்தில் ஆண்களும் பெண்களும் தங்களை பற்றி அவர்கள் எவ்வாறு நினைக்குகின்றார்களோ அதே மாதிரி தங்களுடைய கூட்டத்தார்களை பற்றியும் அதை நினைத்து என்ன சொல்லும் மாட்டார்கள் என்று நீங்கள் சொல்லி இருக்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஆனால் துரதிர்ஷ்டவசம் இந்த யாரையாவது பற்றி ஒரு தவறான செய்தி வந்துவிட்டது என்றால் அது எப்பொழுது நடந்தது எந்த நேரத்தில் நடந்தது எந்த இடத்தில் நடந்தது அது எந்த அளவுக்கு உண்மை என்று விசாரிப்பதற்கு முன்னால தன்னுடைய குரூப்ல உள்ள நூற்று கணக்கானவர்களுக்கு பண்ணி விட்டு அது உண்மையிலேயே பொய்யான செய்தி அதுலேயே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குது அதுல நிறைய கூடுதல் குறைவுகள் நடந்திருக்குது என்று எவ்வளவு நாங்கள் அதை சமாதானப்படுத்த பார்த்தாலும் யார் யாருக்கெல்லாம் அந்த செய்தி போய் கிடைத்திருக்குமோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் அந்த செய்தி பிழையானது என்று மன்னிப்பு கேட்பது என்பது சாதாரணமான விடயம் அல்ல எந்த அளவுக்கு என்றால் குரான் அல்லா கூறுகின்றான் முக்கியமான ஒரு சமூகத்துடைய தலைவர் அல்லது அரசியல் கட்சியில் உள்ள ஒரு முக்கியமான ஈமான் உள்ள ஒரு மனிதர் அல்லது ஒரு ஆலிம் அல்லது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு செய்தி வந்தா குரான் என்ன கூறுகின்றது அவர்களை பற்றி உண்டாண்டான இந்த அபாண்டமான வீணான செய்தி வந்த நேரத்தில் கொள்கும் நீ இங்க என்ன சொல்லி இருக்க மாய கூல்லா இதை பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை இதை பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை பெரிய இடத்து சமாச்சாரம் இது மிகப்பெரிய அப்பாண்டம் என்று சொல்லி இருக்க கூடாதா என்று குரான் அன்று அந்த மக்களை விழித்து கேட்டது வரைக்கும் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பொருந்த கூடியதாக இருக்கிறது வேளாண் பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேயர்களே அதனால நாம் எதை பேசிக்கொண்டு வருகிறோம் என்றால் நமக்கு அதாவது நம்முடைய வைஃபை ஆக இருக்கலாம் நம்முடைய டேட்டாவாக இருக்கலாம் இது நமக்கு ஆயிரம் நிமிஷம் ஃப்ரீ ரெண்டாயிரம் நிமிஷம் ஃப்ரீ நமக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் ஆனால் நாம் பேசுற பேச்சுக்கள் ஃப்ரீ இல்ல நமக்கு வார செய்திகள் எல்லாவிடத்துல ஃப்ரீ இல்ல அது அப்படியே விடப்பட்டு விடாது மாற்றமாக இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் அல்லாட்ட நாங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அதனால யாருடைய உள்ளமும் புண்படாத விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்க்கலாம் நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒரு சிலர் அவர்கள் மீடியாக்கள் ஹீரோக்களாக இருக்கிறார்கள் அவர் பேசின பேச்ச ஒரு நூறு பேரோ இருநூறு போரோ கேட்டு விட்டால் அல்லது கொஞ்சம் விட்டால் நினைக்கிறாங்க முழு உலகமும் எங்களோட முழு நாட்டு மக்களும் எனக்கு சார்பாகத்தான் இருக்கிறாங்க என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் விஷயம் அவ்வாறு அல்ல நாங்கள் எந்த செய்தியாக இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தையும் தாக்க கூடாது எந்த சமூகத்தையும் தாக்க கூடாது மாற்று மத சமூகங்களுடைய மத உணர்வுகளை நாங்கள் அதை ஏலனப்படுத்த கூடாது மத உணர்வுகளை நாம் குறை சொல்லக்கூடாது ஏன் என்றால் கடந்த காலங்களில் இது போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது ஒரே ஒரு சகோதரர் ஒரு இஸ்லாமிய பெயர் தாங்கி சகோதரர் ஒரு மாற்று மத ஒரு அவர்களுடைய மதங்களிலே உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லது மதத்திலே உள்ள ஒரு விடயத்தை கொச்சைப்படுத்தி பேசியதன் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அதற்கு வகை சொல்ல வேண்டி வந்திருக்கிறது விபரீதங்கள் அதனால் ஏற்பட்ட ஆபத்துகள் நஷ்டங்களுக்கு நாங்கள் முகம் வந்திருக்கிறது அதனால் இதில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆறுதலாக அமைதியாக நிதானமாக தூர நோக்குடன் செயல்படணும் எந்த செய்தி வந்தாலும் சரி அவசரப்படக்கூடாது எந்த ஒரு காட்சி வந்தாலும் நாங்கள் வேகப்படக்கூடாது என்றால் அதிலிருந்து நாங்கள் மீண்டும் விலகி வருவது இலகுவான விடயம் அல்ல மேலான பெரியார்களே சகோதரர்களே நாங்கள் இன்றைக்கு அமல் கொஞ்சம் தான் செய்கிறோம் கொஞ்சம் நேரம் தான் தொழுகைக்கு கொடுக்கிறோம் பரதான தொழுகை கொலை கூட அவசர அவசரமாக தொழுது முடித்து விடுகின்றோம் அதற்கு பின்னால் உள்ள சிக்கர்களோ அவுராதுகளோ திலாபத்துகளோ துவாக்களோ ஓதுவதற்கு நேரம் இல்லை ஆனால் நாம் செய்கிற அந்த கொஞ்ச அமல்கள் சின்ன சின்ன அமல்கள் கூட நாங்கள் செய்கிற சில தவறுகளின் காரணமாக அழிந்து விடும் அதனால யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்த மற்ற முஸ்லிம் குறைகளை மறைக்க முஸ்லிமன் யாராவது ஒரு முஸ்லீமுடைய உலகத்திலேயும் அவனுடைய குறையை மறைப்பான் ஆஹராவிலேயும் அவனுடைய குறையை மறைப்பான் ஆனால் இதற்கு மாற்றமாக யாராவது ஒரு முஸ்லிம்னுடைய குறையை பகிரங்கப்படுத்தி விட்டால் ஒரு ஈமான் உள்ள ஒரு முஸ்லிம்னுடைய குறையை ஒருவர் பகிரங்கப்படுத்தி விட்டால் அல்லாஹ் இவனுடைய குறையை நிச்சயமாக பகிரங்கப்படுத்தி விடுவான் இவன் தன்னுடைய கதவுகளை மூடி வீடுகளுக்குள்ளே அறைகளுக்குள்ளே இருந்தாலும் சரியே வீட்டுக்குள்ளே வைத்து அவனை அல்லாஹ் கேவலப்படுத்தி விடுவான் என்றும் நபி சல்லாஹூ வரை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்து உலகத்துல நாங்க பார்க்கலாம் எங்கடை இந்த காலங்களில் பதினாறு வயது பதினெட்டு வயது இளம் வாலிபர்கள் சில இளம் யுவதிகள் சில பாரதூரமான தவறுகளை செய்வதற்கு தைரியப்படுகிறார்கள் அவர்களுக்கு அச்சப்பாடு இல்லை அவர்கள் அதிலிருந்து பின்வாங்கிறாங்க இல்லை ஏன் அவர்கள் பார்த்த சில காட்சிகள் அவர்களுக்கு வந்த சில காட்சிகள் வெளிநாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு பதினைந்து வயது வாலிபன் ஒரு பதினெட்டு வயது இளம் யோதி இப்படி செஞ்சிட்டாங்க என்றால் உடனடியாக இவர்களும் அதை செய்ய துணிகின்றார்கள் அதனால தான் அவர்களுடைய பிரபல்யமான ஒரு செய்தி என்ன அமித்துல ஒரு பாத்தில் ஒரு சவரான, பிழையான ஒன்றை விட வேணும் அதை பேசாதீங்க அதை பகிரங்கப்படுத்தாதீங்க அதை மக்களுக்கு மத்தியில ஷெயா பண்ணாதீங்க அதனால தான் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னல் இல்லாத இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாத்தியில இல்லாமல் ஆக்குவாங்க அதை பற்றி பேசாமல் இருப்பதின் காரணமாக ஹக்க விதிக்கிறீ உண்மையை ஹயாத் ஆக்குவாங்க அதை பற்றி பேசுவதன் மூலமாக ஆனால் அல்லா மன்னிக்க வேண்டும் இந்து சில தவறுகள் உலகத்துல மலிந்ததற்குரிய காரணம் என்ன அதை பகிரங்கப்படுத்தியதுதான் சில மேற்க விசேஷமா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அடிக்கடி ஷூட்டிங் நடக்குது பதினைந்து ஸ்டூடென்ட் மாணவன் அவன் கண் அடித்துக்கணும் ஒன்று ஷூட் பண்ணுகின்றான் ஒரே நேரத்தில் பலர்களை கொடை செய்து விடுகின்றான் இது போன்ற காட்சிகளை பார்த்த நம்முடைய ஏசியாவிலே உள்ளவர்களும் செய்ய துணிகிறார்கள் என்றால் ஏன் அந்த காட்சிகளை பார்த்ததின் காரணமாக இது உதாரணத்திற்கு கன் ஷூட்டிங் இது போன்ற எக்கச்சக்கமான சமூக சீரழிவுகள் சமூக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கு அதனால உமர் ரபி சொல்வார்கள் தவறை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற அதை பேசாதீங்க அதை பகிராதீங்க அதை கருத்துகளை பரிமாறிக்கொள்ளாதீங்க அதை விட்டு விடுவதின் மூலமாக அது காலப்போக்கில் இல்லாமல் நீங்க அதை பண்ணுவீங்களோ எந்த அளவுக்கு அதை நீங்கள் பகிரங்கப்படுத்தவர்களுக்கு அதனால இந்த காலம் ஒரு பயங்கரமான காலகட்டம் நம்முடைய மொபைல் போனாக இருக்கலாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம் லேப்டாப் இருக்கலாம் ஐபேட் ஆக இருக்கலாம் அதுல பல நல்ல விஷயங்களை செய்யலாம் மூலமாக பலவிதமான விடயங்களை படித்துக் கொள்ளலாம் எங்களுக்கு படிக்க கிடைக்காதிய விடயங்களாக இருக்கலாம் பொருளீற்ற விடயங்களாக இருக்கலாம் வியாபார நடவடிக்கைகளாக இருக்கலாம் அல்லது மார்க்கம் சம்பந்தப்பட்ட குரானுடைய ஹதீசுடைய பல நிகழ்வுகளாக இருக்கலாம் தாராளம் அவைகளுக்கு நேரத்தை ஒதுங்கி ஒதுக்கி நாங்க படிக்கலாம் மாற்றாக வீணான காட்சிகள் வீணான பேச்சுகள் விளங்கலாம் எங்களுக்கு அது பரிகாசமாக விளங்கலாம் ஆனால் அந்த ஒரே ஒரு பரிகாசத்தின் மூலமாக ஒரே ஒரு ஜோக்ஸின் மூலமாக ஒருவருடைய உள்ளம் புண்பட்டு என்றால் அதிலிருந்து நாம் நம்மை எவ்வாறு கொள்வது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நேயர்களே அதனால கால நேரம் ஒரு காலம் இருந்தது நேரம் இல்லை டைம் இல்லை வேலைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுது அலமதுல்லா நிறைய கால நேரங்கள் இருக்குது அதனால் இந்த கால நேரத்தை வீணடிக்காமல் பிரியோசனமான முறையில் கழிப்போம் அதனால் இன்னும் நம்முடைய நாட்டில் கோவிட் நைன்டீனுடைய தாக்கம் அது இன்னும் குறையல்ல இன்றும் ஜனாஜாக்கள் அதிகமாக இதுவரை வரைக்கும் அந்த ஓட்டமாவடியில் அந்த மஜுமா நகரில் எட்நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய ஜனாஜாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் 30, முப்பது இன்று அடக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்றால் எட்நூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மரணங்கள் என்றால் மூன்றில் ஒன்று கிட்டத்தட்ட அதற்குரிய காரணம் என்ன நம்முடைய கவன இனம் நம்முடைய பொடுப்போ பிசேல வாலிபர்களுடைய கவன இனம் பொது போக்குவசம் இல்லாமல் சர்வசாதாரணமாக வெளியில் வருவதன் மூலமாக ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் கடந்த காலங்களை விட கூடுதலாக இன்னும் நாங்கள் பேணுதலாக சுகாதாரத்துறை என்னென்ன அறிவுறுத்தல்கள் வைத்திருக்கிறார்களோ அதில் கவனம் செலுத்துவதுடன் இன்னும் ஒரு விடயம் தெரியும் சமீபத்தில் நம்முடைய நாட்டில் பல நூறு வருடங்களாக நாங்கள் அனுபவித்து வந்த முஸ்லிம்களுடைய தனியார் சட்டம் முஸ்லிம்களுக்குள்ள மிக முக்கியமான சில சட்டங்கள் தடை வந்திருக்கு அதற்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அகில இலங்கை ஜிமியத்தலமாகவும் செய்து கொண்டிருக்கிறது அதனால் நாட்டில் உள்ள புத்திஜீவிகள் சமூக தலைமைகள் நம்முடைய நமக்கு இருந்த இந்த உரிமைகள் அதை நம்முடைய கைகளை விட்டு போகாமல் இருப்பதற்கு அவர்கள் அதற்குரிய ஏற்பாடு இலங்கையில் உள்ள இருபது லட்சம் முஸ்லிம்களும் எங்கள் தெரிந்தும் வாழ்ந்து எல்லா வகையான பாவங்கள் குற்றங்களை விட்டு நீங்கி இந்த பயங்கரமான கோவிட் தாக்குதல்கள் குறிப்பாக நம்முடைய நாட்டையும் முழு உலக மக்களையும் அல்லாஹூ சு பாதுகாத்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாகி நம் அனைவர்களுக்கும்